நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது மால் கோவா செய்ய தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் கண்டென்ஸ் மில்க் தேவையான அளவு சோம்புத்தூள் அரை ஸ்பூன் இலக்காய்தூள் அரை ஸ்பூன் குங்குமப்பூ சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு முந்திரி தேவையான அளவு பாதாம் தேவையான அளவு பிஸ்தா தேவையான அளவு சாரப்பருப்பு தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு நெய் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல மைதா மாவு எடுத்து ஒரு பவுல்ல கொட்டி வச்சிருவோம் அதுல அஞ்சு ஸ்பூன் கண்டன்ஸ் மொழுக்கு ஊற்றி கலந்துருவோம் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் கால் ஸ்பூன் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்ல மைதாவும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பா மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அதை கலந்து வச்சிருவோம் இது வந்து கொறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து நம்ம மால் செய்யலாம் சவ்பாத்த வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை கொட்டிடுவோம் முங்குற அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் அது வந்து ஒன்றை ஸ்ட்ரிங் பதம் பிஸ்கன்னு ஒட்டுற மாதிரி பதம் ஒன்றை ஸ்ட்ரீங் பதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதில் ஏலக்கா தூள் கால் ஸ்பூன் குங்குமப்பூ சிறிதளவு கலந்து அதை வச்சிடலாம் இன்னொரு ஸ்டவ் பத்த வச்சுட்டு வானல் வச்சு வானல் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் முந்திரி பாதாம் நம்ம வீட்டில் என்ன நச்சிருக்கோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து முந்திரி பாதாம் பிஸ்தா சரப்பருப்பு திராட்சை எல்லாமே வறுத்து அது தனியாக பிளேட்ல எடுத்து வச்சிருவோம் சாப்பாட்டை வச்சுட்டு வானல் வச்சுவோம் வானல் காஞ்சதும் எண்ணெய் பாதியெல்லாம் ஊற்றிடுவோம் இந்த நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்குள்ள அந்த மாவை எடுத்து ஸ்பூன்ல அந்த மாவு இந்த எண்ணெயில் விடுவோம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அது வந்து ஒரு புஷன் வரும் உபி வரும் அதுதான் பாதம் இந்த உபி வந்தவங்க அதை எடுத்து அதை வந்து சக்கரை பாகில ஜீரில போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாக வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் பிளேட்ல அழகாக அடிக்கிட்டு அதுக்கு மேல கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கு மேல நம்ம நர் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா வறுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் அழகாக கார்னிஷ் பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பர் பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மால்கோவா தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்